பாடம் முன்னூற்றி பதினொன்று பூண்டு வெங்காயம் மற்றும் இது போன்ற பொருளை சாப்பிட்டவர் அந்த வாடை நீங்கும் முன் பள்ளிக்குள் நுழைவது கூடாதா அவசிய தேவை இருப்பின் நுழையலாம்